ஒரு சிறிய புறாவுக்கு போரா பெரிய அக்க போராக அல்லவா இருக்கின்றது என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது போர் என்பதால் பீதியா பயப்படக்கூடாது நான் இருக்கிறேன் என்னமாடா நீ உடல் மூடப்பட்டிருக்கிறது இணைய போகிறது அமைச்சர் என்பதை மணிக்கூர் முறை காட்டிக்கொண்டே இருக்கிற இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாகும் அதோ அப்படி சாத்தியமாகும் நான் ஒரு மாவீர சக்கரவர்த்தி என்பது ஒரு புறம் இருக்கட்டும் இருந்தாலும் என் உருவத்தை ஓவியமாக வரைந்து வைத்தன் போல் இருக்கும் இந்த இருபத்தி மூணாம் புலிகேசி மன்னன் என்பவன் வியந்துடங்காத ஒரு காட்டி இருக்கொண்ட கழிவறையில் உலகமானது இந்த ஓவியம் எப்படி என்று ராஜதன் இனி எதிர்கால சண்டதிகள் இந்த ஓவியத்தை கண்டாலே கழிந்து விடுவார்கள் நூறு வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியுமா போகிறத வரலாறு மிக முக்கியம் இருந்தால் அடுத்த மாதம் தங்களை சந்திக்கிறாராம் என்று சொல்லி அனுப்பிவிடுதான தேவையா எனக்கு ஆங்கிலேருக்கு வரி கொடுத்து ஆதரவாக இருப்பதை வேண்டாம் என்று வல்லவராய் வந்த புறவை கோவம் எடுத்து வாசலில் வந்து நிற்கிறான் போராட்டம் போய் யார் போது சொல்ல வேண்டியதான இங்கு பாதை இல்லை என்று நான் எங்கு முன்னாலும் பொத்துக் கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களாண்டிய அந்த பக்கம் இது வந்த பாதை ஐயோ ஐயோ ஒரு புறாவை தின்றுவிட்டு நான் படும் பாடு என்ன வீரர்கள் மத்தியில் உங்கள் பலவீனத்தை காட்ட வேண்டாம் பிறகு படை படுத்துவிடும் அவ்வளவுதானே வீரர்களே போர் மேகம் சூழ்ந்துள்ளது போருக்கு போகும் போது குடுகுடு ஓடக்கூடாது பதுங்கித்தான் பாய வேண்டும் நாம் சிங்கங்கள் ஊரை கூட்டி அசிங்கப்படுத்தக் கூடாது மறுபக்கம் கூடாது இறைக்கு போட்டியாக வரும் எதிரிகளை தான் உடனே கிளப்புங்கள் படையை கிளப்புங்கள் வெற்றி சொல்லுங்க வேகமாக சையை கொடுங்கள் கா என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது என்ன உமக்கும் காய்ச்சல் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோ நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது அந்த சொக்கநாதலின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா வல்லவராயனின் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது உடைத்துக் கொண்டு உள்ளே வருவதற்கு என்ன கண்ணீர் தார தாரையாக குட்டுகிறது, போர் என்பதால் பீதியா பயப்படக்கூடாது நான் இருக்கிறேன் என்னமாடா நீங்க அவைகளை தான் திருவிதாங்கூர் மகாராஜாட்டு கல்யாணத்திற்கு வாடகைக்கு அனுப்பிவிட்டோமே வாடகைக்கு அனுப்பிவிட்டோமா அப்படி என்றால் இன்று யானைப்படை இல்லையா வாங்கிவிட்டோம் மூடும் சரி இருக்கிறதாவது தயாராக இருக்கின்றதா இருக்கிறது கணக்கச்சிதமாக செயல்பட வேண்டும் கதவை திறந்த என்னது எங்கே அதை குழு என்னது எங்க கொள்ளன் அழைத்தீர்களா மண்ணா ஆமாம் இந்த கத்தியை யார் செய்தது நான் தான் செய்தேன் மண்ணா எங்கே கொஞ்சம் பிடித்தேன் எங்கே கொடுக்க அமைச்சரே இவளை படுக்க வைங்க வாடகைக்கு சென்ற யானை வந்தவன் சற்று பொறுமையா வைத்துக் கொண்டு விடும் சட்டத்தில் நிற்கிற கிளம்புவோம் நெருங்கிவிட்டது இன்னும் சில நாடுகள் தான் அவர்கள் நிலைகுடையும் அளவுக்கு அமைய வேண்டும் முழங்கட்டும் சங்கு மலர் நிலத்தின் திருநெட்டு கலைஞர் ஆயினாரே உன்னையே நம்பி இருக்கும் பிள்ளை எனக்கு வழியை காட்டுதா அதைமைக்கு பிறந்த இப்படித்தான் அரசுலையை கொண்டு செல்லும் புறாக்களை எல்லாம் பிணந்து நிக்கல்கள் மடக்கி தின்று விடுகிறதா கைது செய்யக்கூட ஆட்களை அனுப்பவில்லை திரும்பவே இல்லை என்னிடத்தில் விடாதே கபோதிதான் நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என் மீது கோபம் வேண்டாம் நான் என்று உங்கள் ஆதரவாளன் சொல்லுமையா என்னையா இவன் அதல பாதாளத்தில் இறங்கிவிட்டான் இப்படி தெரிந்திருந்தால் இவனுக்கு ஓலையை அனுப்பியிருக்க மாட்டேன் சுத்த மாணக்கட்ட மன்னனாக இருக்கிறான் இவனை நம்பி வேறு படை எடுத்து வந்து விட்டோம் அதே தான் இவன் மூஞ்சியும் வாருங்கள் போவோம் ஏய் என்ன மங்கனி பாண்டியரே இந்த ஊரில் ஒன்று உருவாகி உள்ளது எதற்காக உடனே செய்தி வந்துவிட்டதே அவன் இருப்பான் உயர்த்தி பருத்தி என்றால் சாப்பிட வேண்டும் பரவாயில்லை குச்சி க மன்னா? நீ தலைமை ஒற்றன் என்பதை நிரூபித்து விட்டாய் யானை யானை யானை ஞானம் யானை முடியல சரி என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறாய் மன்னன் மன்னா பெறும் பெரும்பத்து வந்து கொண்டிருக்கிறது என்ன ஆபத்து வல்லவராயன் உங்களுக்கு நாளைக்கு இறந்து செய்தியாக பண கொடுக்காய சீர்காழியில் என்னை சித்தப்பா வீட்டில் கெடா வட்டி விருந்து வைத்தார்கள் நான் அங்கு சென்று உண்டு இரண்டு நாட்கள் விழாவை சிறப்பித்துவிட்டு வந்தேன் ஓ விழாவை சிறப்பித்தாயால் இப்பொழுது உன் விழா எலும்பை நான் சிறப்பிக்கிறேன் அவ என்ன என்ன குரளோ வா மங்கையர் இயற்கை விலங்கு தேக குரளோ வா மங்கையர் இயற்கை விலங்கு